வணக்கம் நேயர்கிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெனிசுவேலாவின் கராக்கஸ் நகரம் நிலநடுக்கத்தால் முற்றிலும் அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் வாகன ஓட்டுநர்களுக்கான தேர்வு எழுதும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு உலக போது போலந்தில் அவுஸ்விட்ச் முகாமில் முதல் பெண்களும் சிறை கைதிகளாக அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜொனாஸ் சால்க் என்பவர் போலியோ தடுப்பூசியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானிடமிருந்து விடுதலையை அறிவித்தது வங்காளதேச விடுதலை போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் மற்றும் எகிப்து இடையிலான அமைதி ஒப்பந்தம் வாஷிங்டனில் கையெழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு சொர்க்கத்தின் வாசல் என்ற அமைப்பைச் சேர்ந்த மதக்குழுவினர் கூட்டாக தற்கொலை செய்து கொண்டனர் இவற்றில் முப்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் கலிபோர்னியாவில் கண்டெடுக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நீழ தேசிய தொலைக்காட்சி கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது அறிவியல் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க ராணுவத்தினர் எக்ஸ்பிளோரர் மூன்று என்ற விண்கலத்தினை விண்வெளிக்கு ஏவினர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால் ஆர்டோஸ் ஹங்கேரி கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் படி உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்ல் வைமன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு லுட்விக் ஜெர்மனிய மேற்கத்திய இசை இயக்குனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வால்மான் அமெரிக்க கவிஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுகுமாரி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் வங்காள தேசம் விடுதலை நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே